அவர்கள் அறிவிக்கின்றவர் கண்ணியப்படுத்துதல் மற்றும் நீதமான அரசனை கண்ணியப்படுத்துதல் ஆகியவை அல்லாஹுவின் கண்ணியங்களில் உள்ளதாகும் என்று நபிசல்லு அனேசல்ல அவர்கள் கூறினார்கள் நான்கு எட்டு நான்கு மூன்று இங்கு குரானை சுமந்தவர் என்பது அதை மனனம் செய்தவர் என்று அடை குறிப்பில் உள்ளது